வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் இடம்பெற்ற புரட்சியின்போது ஆயுதம் தாங்கிய பியூனஸ் ஐரஸ் மக்கள் ஸ்பெயின் ஆளுநரை வெளியேற்றினார்கள் இதைத் தொடர்ந்து அர்ஜென்டினா சுதந்திரப் போராட்டம் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவின் அலபாமாவில் மொபைல் என்ற இடத்தில் தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 300 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஆண்டு போர்மோசா குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேவாடாவில் ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவதும் கடைசியுமான அணு ஆற்றலினால் இயங்கும் பீரங்கியை சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மூன்றாவது உயரமான மலைச்சிகரமான கஞ்சன் ஜங்கா சிகரத்தை முதல் முறையாக பிரிட்டிஷ் மலையேற்ற குழுவினர் எட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடிஸ் அபாபாவில் ஆப்பிரிக்க ஒன்றியம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் உலகெங்கும் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வளைகுடா ஒத்துழைப்பு இயக்கம் கல்ஃப் கல்ப் கோஆபரேஷன் கவுன்சில் தொடங்கப்பட்டது ரியாத் நகரில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் பஹ்ரின் குவைத் கட்டார் ஓமன் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன ஆயிரத்தி ஆண்டு வங்காள தேசத்தில் இடம்பெற்ற சூறாவளியில் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆண்டு லெபனானில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நிலை கொண்டிருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறினர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அடுத்த பத்து ஆண்டுகளின் இறுதிக்குள் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் ஐக்கிய அமெரிக்காவின் திட்டத்தை அதிபர் ஜான் எப் கெனடி அவர்கள் அமெரிக்க காங்கிரஸில் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எக்ஸ்பிளோரர் முப்பத்தி இரண்டு விண்கலம் விண்வெளிக்கு ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் ஃபோனிக்ஸ் லேண்டர் விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கி அங்கு தண்ணீர் மற்றும் மனிதன் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் பற்றி ஆராய்ந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு ரால்ஃப் வால்டோ ஏமர்சன் அமெரிக்க கவிஞர் மற்றும் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வி கனகசபை பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மு சி பூரணலிங்கம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ச தர்மராசு சர்க்குணர் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சோமசுந்தர புலவர் ஈழத்து புலவர் இவர் தொள்ளிந்த ஆண்டு ஆர் சிவலிங்கம் இவர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இரா பாலகிருஷ்ணன் மலேசிய தமிழ் வானொலி ஒலிபரப்பாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கவுண்டமணி தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முரளி இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கரண் ஜோகர் இவரும் இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனு நாகராஜன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்தி தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அல் சுஃபி பாரசீக வானியலாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு திலீப் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிராங்க் வாட்ஸன் டைசன் ஆங்கிலேய வானியலாளர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுனில் தத் இந்தி திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டி எம் தமிழ் திரைப்பட பாடகர் இந்நாளின் சிறப்புகள் ஆப்பிரிக்க ஒன்றியம் தொடங்கப்பட்ட ஆப்பிரிக்க நாள் ஜோர்டான் விடுதலை நாள் லெபனான் விடுதலை நாள் மற்றும் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே